ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் கண் சம்பந்தமான நோய்கள் தீர்வதற்கு வியாசாச்சாரியால் மகாபாரதத்தில் ஒரு ஸ்தோத்திரத்தை அனுகிரகம் செய்திருக்க அந்த ஸ்தோத்திரத்தையும் அதற்கு முன்னர் அதற்கேன்னு உள்ள சரித்திரத்தை விரிவாக பார்க்கிறோம் இது மகாபாரதத்திலே ஆதி பர்வாவில் வருது அந்த சரித்திரம் எப்படி ஆரம்பமாகிறது அப்படின்னா ஏக கஷ்ட ரிஷி தௌமியோ நாம ஆ போத திஷ்யாஸ்ரயோ பூவூ உபவன்யுராருணிர்வேதச்சேதி பாரதசூத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஆதிபர்வாவில் பௌஷ்ய பர்வாவில் இந்த சரித்திரமானது சொல்லப்படுறது சூத்ராத்மக்கமாகவே இந்த சரித்திரம் பூராவும் சொல்லப்படுறது ஒரு மகர்ஷி இருந்தார் அவருக்கு தௌமியர் அப்படின்னு பெயர் அந்த தௌமியர் அப்படிங்கிற மகர்ஷிக்கு என்ன பெருமை அப்படின்னா ஆ போதா தீர்த்தத்தை ஜீவிக்கிறவர் இந்த வேணும் அந்த வேணும்னு விரும்பாதவர் தீர்த்தம் மா ஜலம் மாத்திரம் இருந்தால் போரும் குடிப்பதற்கு அப்படி இருக்கக்கூடியவர் மகா தபஸ்வி அவருக்கு மூன்று சிஷியர்கள் வந்து சேர்ந்தார் அவர் குருகுல முறையில் ஆசிரமத்திலேயே பாடசாலையை நடத்துற அங்கு மூன்று சிஷியர்கள் வந்து சேர்ந்தார் மாணவர்கள் அந்த மூன்று பேர்களும் எப்படின்னா சாதாரணமாக உள்ளவர்கள் ரொம்பவும் கெட்டிக்காரர்கள் இல்லை ரொம்பவும் திறமைசாலிகள் அப்படியெல்லாம் இல்லை சாதாரணமான குழந்தைகள் சாதாரணமான குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுத்தோ அவர்களை பெரிய படிப்பாளியாக கொண்டு வர்றது தான் ஒவ்வொரு குருவுக்கும் உள்ள பெரிய சாதனை கெட்டிக்காரனாக இருக்கான் அப்படின்னா அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறதுல பெருமை கிடையாது ஏன்னா அவன் தான் கெட்டிக்காரனாக எதை சொன்னாலும் புரிஞ்சுக்கிறான் நான் படிக்கிறான்னா அதனால் குருவுக்கு பெருமை இல்லை எதை சொல்லி கொடுத்தாலும் வருவது சிரமமாக இருக்குது அதை மனதில் பதிய வைக்க வைப்பது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படி இருக்கிற மாணவர்களாக தேர்ந்தெடுத்து அந்த மாணவர்களை ஒரு படிப்பாளியாக ஒரு வித்வானாக கொண்டு வர்றது தான் குருவனுடைய சாதனை அப்படி எந்த குரு கொண்டு வர்றாரோ அவருக்கு தான் பெருமை ஜாஸ்தி என்ற கெட்டிக்காரனாக இருக்கிற பையனுக்கு சொல்லிக் கொடுத்து வித்வானாக கொண்டு வர்றதுல பெருமை கிடையாது அப்படி இந்த உபமன்யு ஆருணி வேதன் இந்த மூன்று பேர்களும் ரொம்ப சாதாரணமான குழந்தைகள் இந்த சாதாரணமான குழந்தைகளுக்கு எப்படி சொல்லி கொடுக்கணுமோ அப்படி சொல்லி கொடுக்க தெரியணும் குருவுக்கு அதுவும் இந்த வேதத்தில் ரொம்ப சிரமம் லௌகிகமாக பிஎட்டு எம்எட்டு போன்ற படிப்புகள் எல்லாம் படித்தால் டீச்சர் வேலை கிடைக்கும் உடனே வேலை கிடைக்காது டீச்சர் ட்ரைனிங்னு ஒன்று இருக்குது அந்த ட்ரைனிங்கில் போய் சேரணும் அந்த பயிற்சி இருந்தால்தான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு தெரியும் ஆனால் வேதத்தில் ட்ரைனிங்னு ஒன்று கிடையாது வேதம் படித்தவருக்கு வேதம் எப்படி சொல்லிக் கொடுப்பது அப்படிங்கிறதுக்கு ட்ரைனிங் கிடையாது டீச்சர் ட்ரைனிங்லாம் கிடையாது அவர் படிக்கிற பொழுதே எப்படி சொல்லிக் கொடுக்கணுங்கிறதும் தெரியணும் அப்படி தெரிந்து கொண்டு இந்த மாணவனுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தால் இவனுக்கு வருமோ அப்படி சொல்லிக் கொடுக்க தெரியணும் நான் சொல்வது போல அப்படியே சொல்லுவேன் அது பிரயோஜனம் இல்லை இந்த தௌமியர் மிகவும் கெட்டிக்காரர் அப்படி இந்த சாதாரணமான குழந்தைகளை எப்படி பயிற்சி பண்ணி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சவர் அவரிடத்துல இவர்கள் வந்து சேர்ந்தார் அந்த குழந்தைகளுக்கு சில குழந்தைகளுக்கு வேலைகளில் மிகவும் நாட்டம் இருக்கும் நல்லா வேலை செய்வான் படிப்பில் ஆர்வம் குறைச்சலாக இருக்கும் உட்கார்ந்து படினா அதில் ஆர்வம் குறைவாக இருக்கும் ஆனால் வேலை நன்றாக செய்வான் எந்த வேலையை சொன்னாலும் செய்யறதில் சில குழந்தைகளுக்கு ஆர்வம் இருக்கும் அப்போ அந்த குழந்தைகளுக்கு வேலைகளை சொல்லி சொல்லியே அவனுக்கு படிப்பை கொண்டு வரணும் சில குழந்தைகள் வேலையும் செய்ய மாட்டான் படிக்கவும் மாட்டான் சோம்பேறியாக இருக்கும் தூங்கின்ண்டே இருப்பான் ஒரு பத்து நிமிஷம் உட்காருன்னா உட்கார முடியாது ரெண்டு நிமிஷம் உட்காருவான் தூங்கிடுவான் அப்படியே அப்படி இருக்கும் அவனுக்கு எப்படி நாம் சொல்லிக் கொடுக்கணுமோ அப்படி சொல்லிக் கொடுக்க தெரியணும் அப்படி மூன்று சிஷியர்கள் சாதாரணமான சிஷ்யர்கள் வந்து சேர்ந்தான் அந்த மூன்று சிஷியர்களையும் பெரிய மகரிஷியாக கொண்டு வந்து ஒரு ஒரு ஸ்தானத்தில் அமர்த்தினார் தௌமியருங்கிறது அவருக்கு பெருமை சஜேகம் சிஷ்யம் ஆருணிம் பாஞ்சாலியம் பிரேஷஜா மாசா கச்சா கேதாரகண்டம் அவருக்கு சொந்தமாக கொஞ்சம் நிலபுலம் இருந்தது நிலம் இருந்தது முதல் நாளைக்கு போய் ஜலம் திறந்து விட்டு வந்திருக்கார் அவர் மறுநாளைக்கு ஆருணிங்கிற பையனை கூப்பிட்டார் கூப்பிட்டு நீ போய் கேதாரகண்டம்பதா நேதி கேதாரம் அப்படின்னா வரப்புக்கு பேர் வயலில் நான்கு பக்கமும் இருக்கக்கூடியதான வரப்புக்கு கேதாரம்னு பெயர் அவர் சொன்னார் அந்த கண்ணாறு வழியாக ஜலம் பாயறது வயலில் நீ போய் அந்த வரப்பை அடைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பினார் ஏன்னா அவனுக்கு வேலை செய்யறது ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு வேலையை கொடுத்து கொடுத்து அந்த படிப்பை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சு அதை போய் வரப்பை அடைச்சுட்டுவான்னு அனுப்புற ச உபாத்யாயேன சந்திஷ்டா ஆருணிஹி பாஞ்சால்யா தத்திர கத்வா தத் கேதாரகண்டம் உடனே கையில் மம்முட்டி எடுத்துட்டு அங்கே போனால் ஜலம் ஓடி ஓடி அந்த வரப்பு ரொம்ப அகலமாக ஆயிட்டது ஜலம் பாயற இடம் அவன் மண்ணை எடுத்து போட போட போட அது அடப்பட மாட்டேங்கிறது எவ்வளோ போட்டாலும் தண்ணீர் அடிச்சின்னு போயின்ண்டே இருக்கு கரையை போட்டு போட்டு பார்த்தால் முடியலை சக்ளிஷமான ஹா அபஷது உபாயம் பவத்வேவம் கரிஷ்யாமி இதை இப்படி அடைச்சால் அடப்படாது இதற்கு ஒரு வழி செய்வோம் அப்படின்னு அவரே ஒரு வழியை தீர்மானித்து சதற்ற சம்பிவேஷ கேதார ஹண்டேஷயானே ததா அஸ்மிஸ்தது தஸ்தூ எவ்வளோ மண்ணை போட்டாலும் அடபடமாட்டேங்கிறதுன்னு என்ன பண்ணினார் அந்த மம்முட்டியை கீழே வச்சு தானே குறுக்க படுத்துனுட்டார் அந்த வரப்பில் தானே படுத்துண்ட உடனே அது தடப்பட்டது ஜலம் அப்புறம் பாயலில் வயலில் தத கதிது உபாத்தாய அவர் படுத்து நட்டார் இவர் சாயங்காலம் வரைக்கும் தௌமியர் பார்த்தால் இந்த வரப்பாடைக்கு போன பையனை காணும் கூட படிக்கிற பையன்கிட்ட கேட்டான் இங்க ஆருணி எங்கன்னு கேட்டார் இங்க போனான்வன் காலம்பர பார்த்ததுதான் அதற்கு அப்புறம் காணும் எங்கன்னு கேட்டார் தே தம் பிரத் பிரேஷிதோ கச்ச கேதாரும் கேதாரகண்டம்பதானே தீ கூட இருக்கிறவர்களும் சொன்னால் நாங்களும் பார்க்கல்ல காலம்புற நீங்கள் ஒரு வேலையை சொல்லி அனுப்பும்பொழுது நாங்கள் பார்த்தது தான் அதற்கப்புறம் பார்க்கல அப்படின்னு இந்த குழந்தைகள் சொன்ன அப்போது இவர் யோஜனை பண்ணினார் சஜேவமுக்தான் பிரத்யுபாச்சா தஸ்மாத் தற்ற சர்வே கச்சாமோ எத்திர சகதயதி எங்கே போனான்னு தெரியலையே வரப்பு அடைச்சிட்டு வர சொன்னேன் போனவனை காணம் சரி நீங்களும் வாங்குவோம் எல்லோருமா சேர்ந்து எங்கே இருக்கான்னு தேடுவோம் எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சிஷர்களையும் கூட அழைச்சிண்டு தௌமியர் எங்கே அனுப்பினாரோ அந்த இடத்துக்கு போய் சேர்ந்த அங்கே புரோபா சைனம் அயம் அஸ்மிருணே பாஞ்சால் எக்வாசிவத் போய் பார்த்தால் அங்கே காணும் ஹே ஆருணேன்னு சத்தம் போட்டாருங்க இங்கே இருக்க இங்கே போனேன்னு சத்தம் போட்டார் அவர் சத்தம் போட்ட உடனே பதில் கிடச்சது அவருக்கு என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்